அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை நம்முடைய முன்னோர்கள் ரிஷிகள் எனப்படுகிறார்கள் அவர்கள் இறைவனுடைய அருளை நன்கு உணர்ந்தவர்கள் இந்த படைப்பின் இரகசியத்தை மகிமையை உணர்ந்தவர்கள் எனவே அவர்கள் வாழ்க்கையின் நிலைகளையெல்லாம் நான்காக பிரித்தார்கள் மாணவ பருவம் இல்லறம் துறவரத்துக்கு தயார்படுத்திக் கொள்ளுகிற நிலைக்கு வானப்பிரஸ்தம் என்று பெயர் பிறகு துறவு நிலை இவைகள்தான் வாழ்க்கை முறை ஆக இவைகளை ஆசிரமம் என்ற சொல்லால் அழைத்தார்கள் பிரம்மச்சரிய ஆசிரமம் என்பது மாணவ பருவ வாழ்க்கை முறை கிரகஸ்த ஆசிரமம் என்பது இல்லறம் ஒரு ஆண் ஒரு பெண் துணையோடு அறிவுபூர்வமான அறங்களையும் கடைபிடித்து அன்போடு வாழ்தல் அறவழியிலே மக்களை பயிற்றுவித்தல் தங்களுடைய குழந்தைகளை அறவழியிலே அன்பு சிறந்த அறிவு நெறியிலே அருள் நெறியிலே பழக்குவித்தல் இது இல்லறம் பிறகு வாழ்க்கையிலிருந்து பிற்பகுதியிலே வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளுதல் இறைவனை நோக்கி வாழ்க்கையை நிறைவு செய்வதற்கான தயார் நிலையில் தங்களை அமைத்து கொள்ளுதல் பிறகு முற்ற துறந்து இறைவனையே சார்ந்திருத்தல் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறைக்கு ஆசிரமம் என்று பெயர் வைத்தார்கள் ஆசிரமம் என்றால் குழப்பமற்ற தெளிவான வாழ்க்கை முறை விருப்பு வெறுப்பற்ற தெளிவான வாழ்க்கை முறைக்குத்தான் ஆசிரமம் என்று பெயர் ஆக மாணவ பருவத்தில் இருப்பவர்களை பாதுகாக்க வேண்டியது குடும்பத்தில் இருப்பவர்களுடைய பொறுப்பு ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட பெரியோர்களை காப்பாற்றுவது குடும்பத்தில் இருப்பவருடைய பொறுப்பு துறவிகளுக்கு உணவிட வேண்டியதும் இல்லறத்தானுடைய பொறுப்பு இதனை மிக ஆடம்பரமாகத்தான் செய்ய வேண்டுமென்று இல்லை எளிமையாகச் செய்தாலே போரும் ஏனென்றால் அந்த காலத்தில் மாணவர்கள் முதியவர்கள் துறவிகள் எல்லோரும் மிகுந்த எளிய வாழ்க்கையே கடைப்பிடித்திருக்கிறார்கள் நல்லாறு என்ற பொருள் இருக்கிறது இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நல்லாருங்கிற சொல்லுக்கு நல்ல ஒழுக்கம் இல்லறத்தான் யாருக்கு உதவி செய்கிறானோ அந்த உதவியை பெறுகின்றவர்கள் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது கருத்து நின்ற துணை அப்படின்னு சொன்னால் அவ்வாறு அறிவோடும் அன்போடும் ஒழுக்கத்தோடும் அறவாழ்க்கை வாழ்கின்றவர்களுக்கு நிலையான துணையாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் உதவி செய்வதற்காகவே குடும்ப வாழ்க்கை என்பது நம்முடைய பாரத பண்பாடு மரபு அதையே வள்ளுவரும் இங்கே தன்னுடைய உபதேசமாக செய்கிறார் இல்லற வாழ்க்கை என்பது தான் மட்டும் வசதியாக பொருளையும் புல நின்பத்தையும் நுகர்வதற்காக இல்லை என்பதை ஆணித்தரமாக இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார் இன்னும் மேலும் சொல்லுவார் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருடும்பர் ஒப்புற வரிதல்ல அதாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சம்பாதித்த பொருளெல்லாம் யாருக்குன்னா தகுதி உள்ளவர்களுக்கு உதவி செய்வதற்காக அப்படின்பர் தான் அனுபவிக்கிறதுக்காக இல்லை இல்லற வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய கணவனுக்கு இது நிச்சயமாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே உபதேசிக்கிறார் இதுதான் கணவனின் தர்மம் என்பது மனைவிக்கும் தெரிந்திருக்க வேண்டும் ஒருவருக்கு மற்றவருடைய தர்மம் தெரிந்திருக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாருடைய தர்மங்களும் தெரிந்திருந்தால்தான் எல்லோரும் அவரவர்களுடைய தர்மத்தை மதிக்க முடியும் துறவியினுடைய தர்மம் என்ன என்பது இல்லறத்தானுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் இலரத்தானின் தர்மங்களை துறவியும் அறிந்திருக்க வேண்டும் அனைத்து அறங்களையும் பற்றி கற்றுக்கொள்வதுதான் மாணவ பருவத்திலே பெற வேண்டிய கல்வி ஒவ்வொருவரும் தனது தர்மத்தையும் பிறருடைய தர்மங்களையும் அறிந்து வாழ்ந்தால் வாழ்க்கையில் குழப்பத்திற்கு இடமே இல்லை சண்டை சச்சரவு வெறுப்பு வெறுப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை மகாபாரதத்திலே அனுசாசன பருவத்திலே இவ்வாறு இருக்கிறது பிரம்மச்சரியம் இல்லறம் வானப்பிரஸ்தம் துறவரம் ஆகிய நான்கு நிலைகளில் இல்லற தர்மத்தை பின்பற்றுகின்றவன்தான் மற்ற மூன்று நிலைகளில் இருப்பவர்களையும் காப்பாற்றுகிறான் இல்லத இல்லற தர்மத்தை பின்பற்றுபவர்கள் இல்லாவிட்டால் மற்ற மூன்று தர்மங்களும் நசித்து போகும் ஆகையால் இல்லற தர்மம் மிகவும் உயர்வானது மனு பகவான் சொல்கிறார் எப்படி காற்றை சார்ந்திருந்து எல்லா உடல்களிலும் இருக்கக்கூடிய உயிர்கள் வாழ்கின்றனவோ அப்படி எல்லா அறங்களும் இல்லறத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று பனு பகவானும் மனு உபதேசிக்கிறார் ஆகவே இந்த அளவிலே இந்த குரட்பாவின் பொருளை நிறைவு செய்கிறேன் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்ல ஆற்றின் நின்ற துணை நல்ல ஆறு நின்ற துணை இல்வாழ்பவன் என்பவன் இயல்புடைய மூவர்க்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஞாபகம் வச்சுக்கணும் குடும்ப வாழ்க்கை வாழப்போகிறவனுக்கு தெரியணும் குடும்ப வாழ்க்கை என்பது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்கத்தை மேலும் சிறப்பாக வளர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலையை தவிர இந்த உலகத்தில் சுகம் அனுபவிக்கிறதுக்காக மனித உடல் இல்லை என்று நம்முடைய சாஸ்திரங்கள் நன்றாகவே சொல்கின்றன இன்பம் துய்ப்பதற்காக மனித உடல் கொடுக்கப்படவில்லை தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காகவே ஒருவருக்கொருவர் உபகாரம் செய்து கொள்வதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதே நம்முடைய சாஸ்திரங்களின் திருக்குறளின் கருத்து என்பதை உணர்ந்து கொள்வோமாக இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்